தலைப்பு 35 ஐந்து நாராயணன் நாராயணன் என்பதன் பொருள் அப்பு தத்துவத்தின் அதிர்ஷ்டான கர்த்தாவென்றும் அப்பு தத்துவத்தில் தோன்றினவன் என்றும் நர விசேஷ பிறப்பை உடையோன் என்றும் நரனில் தோன்றினோன் என்றும் மாயா கோஷத்தை நடப்பை உயிர்க்கு உண்டு பண்ணுவோன் என்றும் இன்ப சேட்டிப்பை உயிர்க்கு உண்டு பண்ணுவோன் என்றும் இன்ப சக்தியை உயிர்க்கு ஊட்டுவோன் என்றும் கொள்ளலாம் இன்னும் பல்வேறு வகையிலும் கொள்ளலாம் நாரம் ஜலத்தில் அனன் உற்பத்தியானவன் ந மாயினுடைய ர கோஷம் நடப்பு வியாபாரத்தை எ உயிர்களுக்கு ந உண்டு பண்ணுகிறவன் ந பிரகிருதியினுடைய இர சேட்டிப்பை ந ஆதிசக்தியினுடைய இர இன்பத்தை